பாடம் எழுபத்தி ஒன்று திராட்சை இவற்றில் உழு செய்வதை ஹசன் அபுல் ஆலியா ஆகியோர் விருத்துள்ளனர் தண்ணீர் இல்லாத போதும் திராட்சை ரசம் பால் ஆகியவற்றில் உழு செய்வதை விட தயமும் செய்வது எனக்கு மிக விருப்பமானது என்று குறிப்பிடுகிறார்